இவர் போய் பார்க்கிறார் எனவே ஞானம் பெற்று ஒரு திங்களுக்குள் சந்திக்கிறே செல்லுகிறது சிதம்பரத்தை விட்டு போன சிதம்பரம் டு சீர்காடி பதினஞ்சு நிமிஷம் பிபி இருந்த பாயிண்ட் பாயிண்ட் பதினஞ்சு நிமிஷம் சாதாரணம்னா இருபத்தஞ்சு அல்லது முப்பது நிமிஷத்துல போயிடலாம் அப்போ குறைந்தபட்சம் காலையில பொறுப்பிட்டா போனா கூட மூணு மணிக்கு தான் போயிடலாம் எனவே நாமும் செல்லுகிறோம் யாரோட அதான் அடையணிரை சிவம் பெருக வளர் ஞானம் குடைந்து ஊட்ட அமுது செய்கிற உடைய மறை பிள்ளை யார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் இந்த மாதிரி நடந்தது என்ற ஒரு நிகழ்ச்சியை அங்க இருக்கிற அடியவர்கள் சிதம்பரத்தில் வந்து சொல்ல ஞாபகர் கேட்டாராம் கேட்ட மாத்திரத்திலே ஆழி ஆழிவிடம் உண்டவரை அம்மை திருப்பால முதம் உண்ட போதே ஏடிசைவன் தமிழ் மாலை இவன் எம்மான் என காட்டி எம்பவல்ல காழி வரும் பெருந்தை சீர் கேட்டழு ஞானம் உண்டதுதான் தெரியல ஒண்ணு கின்றகார்டன் எல்லாம் போகல மூணு வயசு வந்து அன்னைக்கு நானும் கூட வரேன்னு சொல்லிச்சு சரிப்பாரு அழைச்சிட்டு வந்தாங்க அவ்வளவுதான் எந்த பள்ளியிலும் எந்த வார்டியாரும் சொல்லி விடுவல எல்லாருக்கும் இறைவனாக இருக்கிற ஆசிரியன் சொன்னபோது இந்த ஆசிரியன் சொல்லணுமே நாங்க எங்க மாதிரி குப்பை பைய சொல்லல அதனால அந்த பாட்டே என்ன சொல்லுகிறாராம் அந்த ஜெயிக்கலாதே அந்த அந்த பாட்டை ஒரு வரி தொடாம இருக்கவரால முடியல இவன் எம்மா இவன் எம்மா என காட்டுச்சு அப்பாவுக்கு தெரியல யாருப்பா உனக்கு பால் கொடுத்த கேட்ட உடனே வேற யாரும் இல்லைப்பா அவருக்கு தெரியுது கொடுத்த பிறகு அம்மையப்பராக இருந்து விடை மேல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு இவருக்கு யார் கொடுத்தாருன்னு சொன்ன உடனே இவர் காட்டுறார் காட்டியும் கூட அந்த உருவம் அவருக்கு தெரியல ஏன் ஏன் தவமும் தவமுடையாற்கு ஆகும் திருவள்ளுவர் முன்னை தவம் இருந்தாலும் தெரிய முடியுமா தெரிய முடியும் ஆனா அவருக்கு தெரிய இவனென்றே இவங்கதான்ப்பா இவருப்பா அம்மா இருக்காங்களா இங்க அப்பா இருக்காங்களா கால மேல உட்காந்துருக்காங்களா அவங்கதான்ப்பா கொடுத்தது அப்படின்னா இது முருகா அப்படி காட்டிய பெருமானல்லவா அவர் ஆதலால் அங்கே செல்கிறாராம் வணங்குதற்கு மனத்தெடுந்த விரும்பு வாய்ப்ப அப்பொழுதே அம்பலத்தில் ஆடுகின்ற கடல் வணங்கி அருள் முன் பெற்று பொய்பிறவி பிணியோட்டு திருவீதி புரண்டு பலங்கொண்டு தில்லையை மட்டும் எல்லாரும் நால்வ நான்கு பெருமக்களுமே தில்லை எப்படி எப்படி தலைப்பு தில்லையில் சம்பந்தர் தில்லையில் நாவரசர் சுந்தரல்லையில் மணிவாசகர் அப்படி கூட ஒண்ணும் பேசி இருக்க மாதிரி எனவே இப்பொழுது தில்லையை விட்டு அப்படியே பெறப்படுகின்ற பொழுது அப்படியே வளங்கொண்டு உடம்ப புரண்டுதான் ஏன்னா அந்த மண் இருக்குதே அந்த மண்ணு எப்படிப்பட்ட மண்ணுன்னு போன தடமே சொல்லியிருக்கேன் சிவமே நிலவிய திருவீதி அம்பலத்தில் இருக்கிற பெருமானியும் பெருமாட்டியும் பார்த்தா தான் தெய்வீகம் வடக்கு வீதி தெற்கு வீதி கிழக்கு வீதி அந்த தேர் வடக்கு வீதி ஏன்னா தேர் போற வீதி வடக்கு வீதி அதுக்காக தேர்ங்கிற ஒரு சொல்ல சேர்த்துக்கோங்க தேர் வடக்கு வீதியில தான் இருக்குதுங்க அந்த தெருவில் இருக்கிறாங்க அதனால தேர் வடக்கு வீதினு சொல்லுவாங்க அது காரணம் என்னன்னா அந்த வீதியில் இருக்கிற மண் கூட சிவத்தோடு கலந்திருக்கும் சிவமே நிலவிய திரு வீதி என்று சொல் ஆதலால் அந்த பிரிய போறார் அதனால அப்படியே பெருமானை வழிபாடு செய்துட்டு அவருக்கு அந்த பிரிய முடியல ஆனாலும் ஞானசம்மதியுடைய திருவார்த்தை காதல விழுந்துட்டுது போனா தேவலான்படுது அதனால் அப்படி வீதியில் அப்படியே புரண்டு கொஞ்ச நேரம் மீண்டும் எழுந்திருந்து பெருமானி உன்னுடைய சிவமே நிலவிய திருவீதி என்று சொல்லிவிட்டு ஏத்தி செப்பரிய பெருமையினார் அப்பொழுதே அம்பலத்துள் ஆடுகின்ற கல்வன் அருள் முன் பெற்று பொய்ப் பிறவி பிணியோட்டும் திருவேதி புரண்டு பலன் கொண்டு போந்து எப்புவனு கடும் நிறைந்த திருப்பதியின் எல்லையினை இறங்கி ஏத்தி செப்பரிய பெருமானார் திருநாரையூர் பணிந்து பாடி செல்வார் என்னமோ தெரியல மூவருமே தில்லிருந்து சீர்காழி போகும்போது திருநாரையூர் போய் போயிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டேன் இப்ப மாதிரி எங்க உங்களுக்கு கொள்ளிடம் வந்து அடுத்தது நெக்ஸ்ட் கொள்ளிடம் வல்லம்படுகை உடனே சீர்காழி என்று எப்படி வருது இப்ப ரோடு போட்டா அப்ப அந்த மாதிரி வண்டி பாதையோ ஒத்தடி பாதையோ பாவம் எங்க பார்த்தாலும் வயல் எங்க தார் ரோடு உங்களுக்கு சிம்மெண்ட் ரோடு கிடையாது ஊர்தி எல்லாம் கிடையாது பஸ் கிடையாது அதனால அந்த காலத்துல ஏழாம் எப்படி இருக்கும்னு கேட்ட பில்லையிலிருந்து சீகாழி போனோம்னா திருநாரையூர் கோய்பிறகு போகணும் எவ்வளவு சுத்து ஆனாலும் சென்றார்கள் ஆனாலும் சென்ற திருநாரையூர் போய் சென்று பணிந்து விட்டு தொண்டர் குடாம் பொடிசூட தொழுத கரத்தொடு நீர் தொழுத கரத்தொடு நீரு தொதிந்த கோலம் கண்ட வரதமனங்கருகும் கருணைபுரம் பொழிந்து காட்ட இது வயதானவரா அருமையா உடம்பெல்லாம் அணிந்திருக்குது கையில வேற உழவாரம் இருக்குது அந்த கணுக்காலுக்கு மேல முழங்காலுக்கு கீழே ஆட ஆனா கணுக்காலுக்கு மேல முழங்கால கொஞ்சம் கீழே அவ்வளவுதான் ஆட சிவ சிவா ஏகாம் கருத்தும் இந்த சனி என்ன உடைய என்ன பண்ண போகுது அப்படின்னு பற்ற கிடையாது அதுவே அதிகப்படின்னு நினைக்குது அப்படி கை உளவாரப்படையும் சேக்கலார் எடுத்த நிழற்படம் இது கை உளவாரப்படையும் கந்தை மிகத்தும் கை உடவாரப்படையும் ஒரே சொல்ல அப்படிப்பட்ட திருக்கோலம் அந்த காதலாய் கசிந்த அந்த உள்ளம் அந்த உள்ளத்தோடு புறப்படுகிற பொறுத்து இப்ப எங்கே சென்றார் வெண்திரைவாய் கல் மிதப்பில் உகை தேரும் திருநாவுக்கரசரதாமம் வன் தமிழால் எழுதுமறை மொழிந்தவிரான் திருப்புவலி மருந்து சார்ந்திருப்புவலி புகழிதான் சீர்காழி சீர்காழி நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று இப்ப எல்லாம் போட்டிருக்கிறான் அப்ப அதெல்லாம் இல்ல இந்த ஆடம்பரமே இல்ல இப்படி போட்டிருக்கான் எனவே வருக வருக தங்களை கடுமணம் மிகுந்த அன்புடன் வரவேற்கிறது என்று போட்டிருந்தான்னு வச்சுங்களேன் இது அப்படி பார்த்துட்டு சிவ சிவ என்று சொல்லி பழப்படுது எனவே இப்ப திருக்கடுமலத்தினுடைய எல்லை சீர்காடு எல்லைக்கு வந்துட்டாராம் நீண்ட வரைவில்லையார் வெம் சூலை மடுத்தருளி நேரைய முன்னால் ஆண்ட அரசு எழுந்தருளை கேட்டருளி அதற்குள்ள போய் ஞான சம்பந்த திருநாவுக்கரசரா கையில ஒரு உழவாரம் இருக்குது வயது முதிர்ந்த நில ஆனா அப்படியே திருநீர் சொட்ட கண்ண தண்ணீர் சொட்ட வர்றாங்க அப்படியா திருநாவுக்கரசராது ஒரே வீட்டை விட்டு பொறுப்பு ஆண்டு அரசு எழுந்தருள கேட்டருளி ஆளுடைய பிள்ளையாரும் காந்தகைய பெருவிருப்பு கைமிக்க தெரு உள்ள கருத்தினோடு மூண்டருள மனத்தொடை சூழல் எழுந்தருளி முன்னே வந்த இதோ இப்பொழுது இந்த குழந்தை சில அறிவரோடு கூட அப்படி வராதா இவர் அங்கிருந்து மெதுவா சீர்காழி அந்த எல்லையும் கடந்து தீதிக்குள்ள அப்படி வராதான் அப்படி வர்றாங்க அப்படியே ஒலியும் ஒலியும் ஆமாம் சத்தியம் அது இந்த ஒலியும் ஒலியும் கண்டால் நிச்சயம் தொடமாட்டோம் தூக்கி எழிஞ்சுடும் என்னமோ ஒரு முப்பது பதிஞ்சு ரூபாய் எந்த காலத்துக்கு தண்டமோ அது கொடுத்துல நான் அப்படிதான் சீட்டுக்கிட்டேன் து நாவுக்கரசர் அந்த அடியோடு கூட நாமும் ரத்தனகிரிலிருந்து போயிட்டு இருக்கிறோம் அங்கே இருந்த அந்த குழந்தை அது வர இப்ப திருவீதியில் வருகிறதா வந்து வர தொழுதனை உற்று ஆண்ட அரசு அன்புருக தொண்டர் கூடாத்திடையே சென்று படுதில் பெரும் காதலுடன் அடிபணிய பணிந்தபர்தம் கரங்கள் பற்றி எழுதறிய மலர் கையால் எடுத்துறைஞ்சி விடையின் மேல் வருவார் தம்மை அடுதழைத்து கொண்டவர்தான் அப்பரே என அவரும் அடியேன் என்றார் இப்பதான் அப்பருங்கிற பெயரே முதல் முதல் யாரால் எங்கு அழைக்க பெற்றது என்று வினா கேட்டா முதல் முதல் காழியிலே முதல் சந்திப்பில என மூன்று முறை சந்திக்க போறாங்க ஞாபகரும் ஞானசம்பந்தரும் சந்தித்த சந்திப்பு மூன்று அது முதல் சந்திப்பு எனவே ஞானசம்பந்த முதல் முதல் நாவுக்கரசர் சந்திக்கின்ற பொழுது தன்னுடைய சீர்காடியிலே ஊரல் தாண்டி வீதியிலேயே வரவேற்கின்ற பொழுது இவர் அப்பரே என்ன அவர் அடியேன் என்றா அப்படி இடம் கூறி வழக்கு நாங்கள் சிவகாசியில் வச்சிருக்கிறோம் சொல்றது மட்டும் இல்ல அப்பரே என்று அழைத்த இடம் எங்கே ஐம்பது பேரும் எல்லாம் பரீட்சை எழுதுலோசி போட்டு கொடுக்கறோம் எழுதுறாங்க மதிப்பெண் போடுற டம்பிபிஎஸ் பரவாயில்ல நாடு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது பாருங்கனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழல் அரிது இந்த நிறைய இந்த சிவப்பணில் இருந்துட்டா அவங்க இந்த எளிவந்த அந்த நிலைமை வந்துடுவாங்க என்னன்னு கேட்டா அடியேன் அதனாலதான் அடியேன்கிற சொல்லு இங்க அதிகமா பயன்படுத்துறது அரியேன் அடிய அடியாருக்கும் அடியேன் என்றெல்லாம் சொல்வதற்கு இந்த மனப்பான்மை அப்படின்னு கேட்டா பணிவு ரொம்ப பணிவான எண்ணம் பணியுமாம் என்றும் பெருமை பெருமை என்ன பண்ணும்னாரு பனிவா அடியேன் அடியேன்னு சொல்லும் சிறுமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்த யாரு திருவள்ளுவர் அதனால இவர் இப்படியோ அந்த கூட்டத்தில் உழைஞ்சு வணங்கிட்டாச்சு மலக்கலங்களை எடுத்து அப்படி ஒத்திட்டு அப்படியே என்றார் என்ன பொருள் நீங்க வணங்கலாமான்னு அர்த்தம் அப்படி அப்படின்னாரு இது என்ன பண்ணுச்சு பாடா தம்பிங்காது அடியேன் என்ன இவருடைய திருவுள்ளம் ஐயோ வயது வந்தவங்களாச்சே மணங்கிட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து எப்படி சொன்ன உடனே அவர் என்ன சொல்ற அடியேன் என்ன நான் சின்ன அடியவன் இந்த பனியுமாம் என்றும் பெருமை பணியுமாம் என்றும் பெருமை அப்படி சொன்ன உடனே அவர் அடியேன் என்ன இரண்டு பேருமாக பண்ணலாம் அம்பிகை பொற் சொற்கான பெருமக்களும் எய்ந்த கூட்டத்தில் அரண் அடியார் இன்பம் எய்தி உம்பர்களும் போற்றிசைப்ப சிவம்பெருகும் ஒளி நிறைந்தார் உலகமெல்லாம் இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பேசிட்டு அவரு ரெண்டு பேரும் அப்படி முன்னே போக பின்னே இருந்த பெரியவர்கள் அறிவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தங்கள் மனந்திறந்து என்ன பண்ணிட்டா மனந்திறந்து அதனால வாழ்த்தனும் அதனால திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் வணக்கம் போற்றி ஞானசம்பந்த திருவடிகள் போற்றித்தூரியோன் கடல் போற்றி சாரார் ஆடிமிசை கல் மிதப்பில் அணிந்தபிரான் அடி போற்றி இன்னொரு தரம் பூடியர்கோன் வப்பொழித்த புகரியோன் கடல் போற்றி இன்னொரு சாரார் ஆழிமிசை கல் மிதப்பில் அணிந்த விரான் அடி போற்றி இப்படியே தெருவெல்லாம் ரெண்டு பேரும் போக முழங்க இப்பொழுது ஆறாடா வணக்கத்துக்காக சொன்னேன் சிவஜிவே அதனால அது கூட திருக்குள் இருக்குது அறிவுடையார் அறிவுடையவர்கள் பின்னால் வர்றது தெரிஞ்சுக்காங்க அறிவிலார் என்னுடைய திருவள்ளுவர் இவனுக்கு நீண்ட கால சிந்தனை இருந்து பிற்கால செய்தின்னு சொல்லுவான் அறிவுடையார் ஆவதற்கு தெரியும் சிவ சிவ அதனால ஒரு குரல் வந்தது எனவே இப்படி போக பிள்ளை யார் கடல் வணங்க பெற்றேன் என்று அரசு ஒப்ப பெருகுஞான வள்ளலார் வாகீச தமை பெற்றதற்கு மகிழ்ச்சி பொங்க ரெண்டு பேருடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சி இருக்கு எதனால் அந்த மகிழ்ச்சி என்ன சம்பந்தருக்கு அப்பர் சுவாமியில வணங்கணுமே இவ்வளவு நாளா தள்ளி வணங்கணுமே வணங்கும்படியான புண்ணியம் கிடைச்சதேன்னு அவருக்கு மகிழ்ச்சியா அவருக்கு இந்த ஞானம் பெற்ற குழந்தையை இவ்வளவு நாள் தள்ளி வணங்க முடிஞ்சது என்று அவருக்கு மகிழ்ச்சியா எனவே எந்த மகிழ்ச்சினா இவரை வணங்கியதனால் அவருக்கு மகிழ்ச்சி அவரை வணங்கியதனால் இவருக்கு மகிழ்ச்சி சிவஜீவு இப்படியெல்லாம் ஏற்பட உள்ள நீரை காதலினால் ஒருவர் ஒருவரில் கலந்த உண்மையோடும் வெள்ள நீர் திருத்தோணி வீத்திருந்தார் கடல் வணங்கும் விருப்பின் மிக்கா அதான் உங்களுக்கு வந்த உடனே வீட்டுக்கு அழைச்சிரு போக மாட்டாங்க இவர்களும் வீட்டுக்கு போன நினைக்க மாட்டாங்க வழிபாடு செய்து அதே போல அந்த ஊரை விட்டு புறப்படுகின்ற பொழுதும் பெருமானி போய் வளம் வந்து வணங்கி விடைபெற்றுத்தான் போறது இதுதான் நீதியா கொண்டுதான் அவங்களுக்கு அப்படின்னா திருக்கோவில் தான் அவங்களுக்கு அதனால இப்படி இப்படியே அந்த மாதிரி இதோ இப்பொழுது நீங்க இப்ப ஸ்ரீகாழி கோயில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து வடக்கு வீதி வழியா போன அந்த வடக்கு வீதி வழியா தான் வந்துருக்கணும் இருக்கிறதுலையே அகலமான வீதி அது ரெண்டாவது கோயிலுக்கு போறதான் சௌகரியமானது இல்லைங்களா ரெண்டாவது நீங்க திருநாரையூர்ல வந்தீங்கன்னா வடக்கு வீதியா தான் வரணும் அதனால வடக்கு வீதி அகலமான வீதியா அந்த அகலமான வீதியில இப்பொழுது வந்து நெருங்கி வந்து நெருங்கி அல்லவா இது இப்பொழுது அந்த கோபுரத்துக்கு முன்ன வர்றாங்க சேக்கிறார் பெருமான் ஸ்டடி சொல்லாமல் ஸ்டடின்னு சொல்லப்படாது பெரியவங்களுக்கெல்லாம் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சார்தா இல்லை சொல்லாமல் ஒரு நிழற்படம் எடுத்துக்கிட்டார் யார ரெண்டு பேரையும் எப்போ ஏழாம் நூற்றாண்டிலேயே எடுத்தார் அந்த நிலப்படங்கள் எல்லாம் கண்ணாடி போடணும் அதில் ஒற்றடை சேரும் சரிங்களா பொங்கல்ல என்னமோ எடுத்துக்கெடுத்து அடிக்கும் கண்ணாடி உடஞ்சி போயிடுச்சுன்னா காலில் வேற குத்தும் யாரு நம்ம நிலப்படமெல்லாம் ஆனால் இந்த நலப்படம் கண்ணாடியே போட வேணாம் ஒட்டடையே தாக்காது மாற்றத்துக்கு ஆணியும் வேணாம் அது சோத்தில் எடுத்தா தான் இங்க மாட்டணும் எங்கே இங்க மாத்தணும் இங்க மாணி வேணுமா ஒற்றை வருமா அடிக்கடி மாத்தணுமா காத்தடிச்சா கீழே விழுமா விழாது அதனால இப்ப தர்ற படம் யாரு தந்தது செடா அப்படியே மனசுல வச்சு இதெல்லாம் அருமையான பகுதி அருமையான இவனும் வரலாறு படித்தார் இந்த மாதிரி வரலாறு படித்தது அவரு தான் அதனாலதானே பாருங்க முப்பது நாற்பதுன்னு போயிட்டு இருக்கு பாடும் பனியே பணியா அருள்வாயினார் ஏன்னால அவங்க முருகனோட பக்தர்கள் காரியாருடைய அந்த இது பூஜைலாம் எடுத்துக்கிட்டு அதனால சேக்கிராரை பாடும் பணியே பணியாருள் வாய்ந்து தாக்குங்களா என்ன நிரப்படம் அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கு எல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் நீங்க கன்னியாகுரி போனீங்கன்னா இந்த மேற்கு இருக்கிற அரபிக்கடல் கிழக்கு இருக்கிற வங்காள குடாக்கடல் ரெண்டும் அப்படி எப்படி அப்படி வந்து சேரு அங்க போன அந்தூர் பக்கம் ராமேஸ்வரமா இருந்த ராமேஸ்வரம் குளிக்கும் போது அச்சமில்லாம குளிக்கலாம் ஏன் குளமும் அதுவும் ஒன்று தான் அக்னி தீர்த்தம் பம்பே இல்லைங்களா ஒன்று அழகெல்லாம் எதுவும் தாக்காது சும்மா குளத்தில் குளிக்கிற மாதிரி இருக்கும் ராமேஸ்வரத்தில் மட்டும் வேற எங்கேயும் முடியாது எங்கேயும் முடியாது கன்னியாமரி திருச்செந்தூர் போச்சு காவிரி பூமட்டினோம் போச்சு அதெல்லாம் முடியாது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ராமேஸ்வரம் ஒன்று தான் தொந்தரவு இல்லாமல் ஒன்று அக்னி தீர்த்தாந்திரத்தில் அலையே அதனால இந்த கடல் அமைதியான கடல் உப்பு இல்லாத கடல் ரெண்டு சுவையான கடல் அது என்னது கடல் என்ன பேரு சாமி அப்படின்னா அருட்பெருகு தனி கடலும் திருவருள் தேக்கமே நிரம்பி இருக்கும்படியான ஒரு கடல் இன்னொரு கடல் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் இந்த உலகத்தில் எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்தும்படியான ஒரு அருமையான அன்பு கடல் ஒன்னு அருட்கடல் இன்னொன்று அன்பு கடல் வங்காள விரிவடையும் அறிவிகடலையும் இன்னொன்று அன்பு கடல் அந்த ரெண்டும் அப்படி கலந்தது போல கலந்தது போலவும் பொருட்சமய நெறிதான் பெற்ற புண்ணியக்கன் இரண்டனவும் சைவசமயம் என்ற ஒன்று இருக்கே உலகத்தில் மனுஷன் கண்ணு கண்ணு பெருமானு தான் மற்றவங்க கிடையாது அப்பர் சுவாமிகள் கணக்கு வாத்தியார் அதனால பார்த்தார் தம்பி பெருமானுக்கு எத்தனை கண்ணு கேட்டால் சொல்லாது என்ன என்னையா முக்கண்ணன் சொல்றாங்களே பேசாம இருக்கு நீங்க என்ன சார் எடுத்து படிச்சீங்க வலதுகன் இருக்கு இடது பக்கத்தில் யாரு கொடுத்துட்டாரு உடம்ப உமையம்மைக்கு கொடுத்துட்டார் அப்ப உமையம் கொடுத்ததுனால இடதுகன் யாருக்கு அம்மாவுக்கு தான் அப்ப வலதுகண் யாருக்கு இவருக்கு அப்போ அம்மாவுக்கு ஒரு கண்ணு அப்பாவுக்கு ஒரு கண்ணு இந்த சரிபாதி கொடுத்தாருன்னு சொன்னார் இந்த இங்க என்ன இருக்கு ஒரு கண்ண இருக்கு நெற்றி கண்ல சரிபாதி போட்டோம்னா அரைக்கண்ணு இங்க போவோம் அரைக்கண்ணு இங்க வரும் ஒன்றரை கண்ண போடான் இப்படி சொன்ன ஒரே ஒரு ஆள் திருநாவுக்கு பெருமானுக்கு எத்தனை கண்ணர் ஒன்றரை கண் அப்படிதான் அவர் மார்க் போடுவார் இல்லைன்னா சுழிச்சு போடுவார் இப்ப சுடிக்கிறதே இல்ல எது எழுதினாலும் எழுதிட்டான அவளை தான் அவளுக்கு எழுபத்தஞ்சு மார்க் தான் எட்டு தொகை பத்து பாட்டுக்குறாங்களா எட்டு தொகை என்னமா அப்படின்னு கேட்டாரு அரியன் பராபரமி நூல் பெயர் கூட தெரியாம ஒரு முண்டாவது பரிச்சை என்ன பண்ண போகுது என்ன பண்ண போகுது ஆன்பிட்டு தூக்கி வச்சுட்டாங்க நூல் பெயர் நீ தேர்ச்சே மூணு மணி வழங்க தொகை கனவுல கெட்டா எட்டு தொகை ஒன்னு அவர் சொன்னார் எனக்கு தெரியாது போய் எனக்கு எங்க நாங்க படிச்சிடலாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் பொரு சமய முதற்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டனவும் நமக்கு எல்லாரும் ரெண்டு கண் ஆண்டவன் கொடுத்தான்பா இந்த சைவ சமயம் என்ற ஒரு சமயத்துக்கு போய் பெருமான கேட்டுதான் எல்லாரும் கண்ணுடையவரா இருக்காங்க இந்த சைவ சமயம்னு அரியனுக்கு பேரு நீ என்ன சைவ சமயமாப்பா ஆமாங்க உனக்கு என்ன வேணார் எனக்கு ரெண்டு கண் வேணும் அப்படியா உனக்கு கண்ணா வேணும் தரம் போன அந்த கண் ஒன்று ஞான சம்பந்தர் ஆகிய கண் இன்னொன்று திருநாவுக்கரசர் ஆகிய கண் இரண்டனவும் அதுல போற போக்குல வெறு ஏன் வெறு கண்ணு இதெல்லாம் போட்டு தொலைக்கணும் புண்ணியனோ போக்குவரத்து இந்தியாதிகளோ நாற்பதானவன் எப்படியோ அப்படி எல்லாம் கிடையாது மூச்சு விடுவிடு குண்டூசி கீழே அப்படியாக ரெண்டு கண்ணாக பார்த்தார் மூன்றாவது புவனம் உய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள்தன் திருவருளும் நாம் எனவும் ஒன்று பெருமானுடைய திருவருளையே வடிவாக இருக்கிறது இன்னொன்று உன்ன அம்மா உருவா உன்ன அப்பா அருள் அப்படிப்பட்ட இரண்டு அருள் எனவும் இந்த மாதிரி ஓமையை நீங்க எங்கேயாவது காண முடியுமா இன்னைய வரைக்கும் இருக்கிற இலக்கியங்கள் இருவரை கோருகின்ற பொழுது முதற்கண் கடல் அடுத்தது கண் அடுத்தது என்னது அருள் ஒன்று பெருமானுடைய திருவருளாக என்னொன்று அம்மையினுடைய திரு ரெண்டும் பேலன்ஸ் ஒண்ணு ஒன்னு குறைச்ச மிகுந்த சொல்லவே முடியாது பொருட்சமய நெறிதான் பெற்ற புண்ணிய கண் ரெண்டும் நீங்க எந்த கண்ணு வலது கண் எனது கண்ணு சொல்லுவீங்க வலதுங்கன்னு இழதுங்கன்னு கிடையாது ரெண்டும் ஒரே தெரியுது அதுபோல உங்க அருட்பெருகு தனிக்கடல் இன்னொன்று உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடல் எப்படி மூன்றாவது ஒன்று அம்மாவுடைய அருள் இன்னொன்று அப்பாவுடைய அருள் அம்மா அப்பாவில யார் நமக்கு பெரியவங்க யாரு சின்னவங்க அவங்க ரெண்டு பேரும் பிரியவே மாட்டாங்களே ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்பாங்களே அப்ப அந்த அருள்ல எது பெரியது எது சின்னது அப்படி சொன்னார் அந்த மூன்று இதையும் அல்லவா அதனால ஒரு கடல் இங்க அலையோட அடிச்சு பெருசாலூர் உலகு கல்லாம் அன்பு செறி கடலுமா எனவும் அது நடந்துகிட்டே வர்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஓமியை அப்படி சொல்லி காட்டுற அடுத்தது பொருட்சிதான் பெற்ற புண்ணியக்கன் இரண்டெனவும் இருட்கடு உண்டவருடன் உலகம் எல்லாம் ஈண்டாதன் திருவருளும் எனமா எனவும் இப்படியாக அந்த இரண்டு பேரும் அவர்களை சார்ந்திருக்கிற பின்னவர்கள் அடியவர்களும் அப்படி வந்தார்கள் எங்கே இதோ திருக்கோயிலுக்குள்ள நுழை ஏன்னா திருக்கோயிலுக்குள்ள போட்டோ எடுக்கக்கூடாது இப்போ சட்டமே வச்சிருக்கிறான் சட்டம் இல்லாமலே அவங்க எடுக்க மாட்டாங்க அவங்க எடுக்கலாமா பெருமானம் எல்லாம் ஆனால் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னே இந்தபடி இனிமே தான் உள்ள நுழைய போகிறாங்க கோபுரத்தில் அதனால இப்படி எல்லாம் என்ன பண்றது இதெல்லாம் நம்ம நடத்திட்டு மினாவா கேட்டால் என்ன கேட்கலாம் சீர்காடியில் திருக்கோவிலை அணுகிய பிள்ளையாரையும் நாவுக்கரசரையும் எவ்வாறு கல்லூரி பிள்ளைகளுக்கு எழுதுறாங்க பதில அதனால இப்படியாக அரசும் வாய்மை காலைமும் அடிபா இயக்கி பண்மை அல்ல செஞ்ச வானவர் செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் இப்படியாக ரெண்டு பேரும் திருக்கோயிலுக்குள்ள போனாரலாம் பண்பையில் வண்டரை சோலை சூடும் காடி பரமர் திருக்கோபுரத்தை பணிந்து உள் புக்கு வின் பணிய ஓங்கு பெரு விமானம் தன்னை வலங்கொண்டு தொடுது விழுந்து எழுந்த எல்லை சன்பை வரும் பிள்ளை யார் அப்பர் உங்கள் தம்பீரான புனல் பொடிய அரசும் பொடிமொழிய கசிந்து பாடி அங்கதான் ஒரு அருமைப்பாடு ஞானசம்பந்தரும் நாவுக்கரசர் ரெண்டு பேரும் உள்ள போறாங்க பெருமானை காணுகிறார்கள் காணும் போது என்ன பண்றார் ஞானசம்பந்தர் உங்கள் பெருமானாரை பாடி என்று சொல்லி ஏ பெரியவர் இருக்கும் போது தாம் முன்ன பாடப்படாது அதனால அதனால தான் நமக்கு இருக்காங்க என்ன சொல்ல என்ன உங்க அப்பா வந்து இருக்குறாங்க ஏன் மாமா வந்துருக்காங்கன்னு சொல்லக்கூடாது இந்த உங்க அப்பாங்கும் போது அவங்களுக்கு இருக்கிற அந்த உறவுன்னு கொஞ்சம் அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு மாமா வந்து இருக்காருன்னா தனக்கு இருக்கிற உறவு அதே போல பேரப்பிள்ள வந்து வருது தாத்தா வந்திருக்காங்க எங்க தம்பின்னு கேட்ட ஏய் உங்க தாத்தா கூப்பிடுறாங்கடா தாங்க உங்க பேரப்பிள்ள உங்க பேரப்பிள்ளின்னு சொல்லும் போது கொஞ்சம் அணுக்கும் நெருங்கும் நெருங்கும் இந்தாங்க என் பையன் அப்படின்னு கொடுத்து எந்த மறைனு கொடுக்க மாட்டான் உங்கள் தம்பிரான அங்கதான் தனக்கு ஞானம் பெற்றது அம்மா அப்பான்னு சொன்ன இடம் அவரை இப்ப எங்க எப்படி சொல்லுகிறார் உங்கள் தம்பிரான் ஏன் அப்படித்தான் சொல்லுவது நாகரிகம் நாகரிகம் சேர்க்கல அதனாலதான் சொல்றேன் சமுதாய அறங்கள் பெரிய புராணத்தில் காணும் சமுதாய அறங்கள் என்று ஒன்று எழுதி உங்கள் தம்பிரான பாடிய சமுதாய அமைப்பு இன்னைக்கு சொன்னாலே உங்கள் தம்பிரான பாடிய தன் வயிலும் புனல் பொழிய அரசும் வாய்மிக் கலைவயிலும் ஒடி பொழிய கசிந்து பாடி அருமையாக பழன பெரிய பெருமாட்டியுடன் தோணி பேணி வீத்திருந்தருளும் பிரான் முன் நின்று பறிவுறு சென்றவள் மாலை பக்தி